विश्वोत्पत्यादिहेतवे, சச்சிந்தோோத்ப்பாபிரயவிஷா ஸ்ரீகிருஷ்ணா தித்துஷேத்தசரமோஜே சிந்தேசுகாவ அவளுடைய அந்த பணத்தாசையினால் பக்ராயாக சுஷ்யத் பக்ராயாக தீனச்சேதசஹா இந்த வித்தாசை அந்த பணத்தாசைனால் மூஞ்சியே வாடி போயிடுத்துங்கிறார் சுஷ்யத் பக்ரா அப்படின்னு சொன்னால் வாடின முகத்தோடு உடையவளாகிய அவளுக்கு தீனச்சேதசகா புத்தியும் ரொம்ப மனசும் தளர்ந்து போயிடுத்து இப்படி படிக்கணும் தீனச்சேத்தசா வித்தாசையா சுஷ்யத் வக்தாய தசியா அவளுக்கு அதாவது சரியாக சிந்திக்காதனால் அறிவின் ஏழ்மையினால் அறிவு சரியாக இல்லாத காரணத்தினால பணத்தாசையினால் வாடின முகத்தோடு கூடின அவளுக்கு என்ன பரமஹா நிர்வேதா ஜக்ஞே மேலான ஒரு வைராக்கியம் ஏற்பட்டது எப்படின்னா சிந்தாஹேது சுகாவகா நிர்வேதா கவலையை காரணமாக கொண்ட கவலையினால வைராக்கியம் வந்து சிந்தாஹேதுன்னா சிந்தான்னு சொன்னால் கவலையை இந்த இடத்துல கவலையை காரணமாக கொண்ட சுகாவகா இன்பத்தை கொடுக்கக்கூடிய பரமஹா நிர்வேதா பரமஹா நிர்வேதனா மேலான வைராக்கியத்தை உயர்ந்த வைராக்கியத்தை ஜக்ஞே நினைத்து பார்த்தாள் அடைந்தாள் அப்படிங்கிறது இந்த ஸ்லோகம் ஆக இந்த ஸ்லோகத்தை எல்லாம் இந்த அளவில் பூர்த்தி பண்ணுறேன் அதுக்கு மேலே இருக்கக்கூடிய அவளுடைய வைராக்கியம் மனசை வர்ணிக்கிறார் அது எப்படி இருந்ததுங்கிறத நாம் அடுத்த வகுப்பில் பார்க்கலாம் தஸ்யாவித்தாஷயா சுஷ்யத் ீக்காரானந்த மகாஸ்வாமிகளின் அருக்குறில் கற்பவை கற்போம் என்ற தலைப்பிலான ஸ்ரீமத் பாகவதம்